அல்லா நல்லடியார்களே அன்பு சகோதரர்களே பெரியார்களே அல்லாவை அஞ்சு பயந்து தக்வாவை கடைபிடிக்குமாறு முதல் முதலாம் எனக்கும் அப்பால் உங்களுக்கும் நசியத்தும் வசியத்தும் செய்து கொள்கிறேன் இன்று நாம் உதுல் ஹிஜாவுடைய ஆரம்ப பகுதிகளில் இருக்கிறோம் வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை நமக்கு அரபாவுடைய குறை ஒன்பது நோம்புபடி பதிசன்னத்தாகும் சிங்கக்கிழமை நாம் பெருநாள் கொண்டாட இருக்கிறோம் அல்லாஹு தாலா இன்று மினாவை முன்னோக்கி நகர்ந்து கொண்டிருக்கும் ஹஜ்களுடைய ஹஜ்ஜை கபூல் செய்து நாளை அரப்பாத்தினத்தன்று அவர்களுடைய அந்த அமல்களையும் அல்லாஹ் ஏற்றுக்கொண்டு இந்த வருடம் அனைவர்களுடைய ஹஜ்ஜையும் உலகத்துக்கு சாந்தியும் சமாதானமும் அமைதியும் வெற்றியும் வருவதற்குரிய ஹஜ்ஜாக அல்லாஹ் அனைத்து முஸ்லிம்களுக்கும் அல்லாஹுடைய அந்த மாளிகையை மதித்து அதற்கு அடிக்கடி போகக்கூடிய பாக்கியத்தை அல்லாத மனைவர்களுக்கும் தருவானாக கண்ணியமானவர்களே இன்று இந்த குறுகிய நேரத்தில் நான் சில முக்கியமான விஷயங்களை உங்களுடன் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் அதில் நான் நாலு தலைப்புகளை இங்கு பேச இருக்கிறேன் ஒன்றாவது இஸ்லாம் தீன் ஒரு ஊருக்கு ஒரு நாட்டுக்கு ஒரு பகுதி மக்களுக்கு கொடுக்கப்பட்ட தீன் ஷரியத் மார்க்கம் அல்ல உலகத்தில் வாழக்கூடிய அனைத்து மக்களுக்கும் கிராமத்து வரைக்கும் வரக்கூடிய அனைவர்களுக்கும் அல்லாவினால் வகுக்கப்பட்ட மிக அழகான மார்க்கம் தீன் ஷரியத் இது ஒன்றாவது ரெண்டாவதாக நாம் அரபாவுடைய நோம்பை எப்பொழுது நோக்க வேண்டும் மூன்றாவதாக குர்பான் உதுஹா கொடுக்க வேண்டியிருக்கிறது அதை எப்படி நாம் கடைபிடிக்க வேண்டும் நாலாவதாக பெருநாள் அன்று முஸ்லிம்கள் தன்னுடைய பெருநாளையும் அதை தொடர்ந்து வரக்கூடிய ஐயாமுத்த ஸ்ரீக்கையும் ஏன் இந்த ஜும்மாவுக்கு பிறகு அடுத்த ஜும்மா வரும் இந்த அமல்கள் எல்லாம் முடிந்துவிடும் அதனால் நாட்டு மக்கள் அனைவர்களுக்கும் இந்த தூதை முன்வைக்க வேண்டும் என்பதற்காக வேண்டி இந்த நாலு விஷயங்களையும் நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன் கண்ணி மாணவர்களே அப்புறம் ஆண்ல அல்லாஹு சூரத்து தாகால அல்லாஹ் குறிப்பிடுகிறான் அல்லா இருக்கிற குரான் நபியவர்களையோ உம்மத்தையோ சிரமப்படுத்துவதற்கு அல்ல என்று நபியவர்களை பார்த்து அல்லாஹால சொல்லியிருக்கிறான் சூரத்தில் பக்கராவுடைய நூற்றி எண்பத்தி அஞ்சாவது திருவசனத்தில் இலகுவான நாடுகிற உங்களுக்கு சிரமமானதை அவ பேசிக்கொண்டு வரும்பொழு அல்லாஹுல் அஸத் இந்த விஷயத்தை குறிப்பிடுகிறான் அடுத்து மாயாவுடைய திருவசனத்தில் யாயு அல்லதீன ஆமனு الله تعالى அல்லா உங்களுக்கு ஹலாலாக்கி ஆதவாக்கி உள்ள பரிசுத்தமான அந்த பொருட்களை ஹராமாக்க வேண்டாம் அதை அதை விலக்கப்பட்டவையாக ஆக்கி கொள்ளாதீர்கள் இன்னும் வரம்பு மீறியும் செல்லாதீர்கள் நிச்சயமாக அல்லா வரம்பு மீறுபவர்களை எல்லை மீறுபவர்களை தன்னுடைய மனவிச்சையின்படி எதையுமே ஹலால் ஹராமாக்கி கொள்பவர்களை அல்லா விரும்புவதில்லை அல்லாஹுடைய மார்க்கத்தை யாராலும் ஹலாலை ஹலாலா ஹராமாக்கவோ ஹராமை ஹலாலாக்கவோ முடியாது அல்லாவே நல்லே இந்த அடிப்படையை இந்த குரானுடைய சுரத்துல் பக்கரா சுரத்துல் மாயா சுரத்து இவைகளை அடிப்படையாக வைத்து பார்க்கும் பொழுது எந்த ஒரு மார்க்க விஷயத்தையும் தன்னுடைய மனுவீச்சையின்படி அதை ஹலாலாக்கவோ ஹராமாக்கவோ மார்க்கும் ஒருபோதும் அனுமதிக்க மாட்டார்கள் அந்த அடிப்படையை ரசூசல்ல செல்லம் உம்மத்துக்கு கற்பித்தார்கள் சஹி முஸ்லீமுடைய ورويت ابي موسى اشعر رضي الله عنهم அவர்கள் அறிவிக்கார்கள் நபி صلى الله عليه وسلم ان النبي صلى الله عليه وسلم باصحه ومعاذ ابن جبل معاذن الى اليمن ابو موسى اش ابي يم معاذ رضي الله عنهم நபி அவர்கள் Yemen க்கு அனுப்புற நேரத்துல அவர்களை பார்த்து சொன்னார்கள் اسررا ولا تسررا بشرا ولا تنفرا நபிவர்கள் நீங்க மார்க்கம் எந்த அளவு எவ்வளவு அழகாக இலகுவாக தரப்பட்டிருக்கிறதோ அதை அந்த அளவு அதே முறையில் இலகுவாக முன்வைங்க அதை நீங்கள் உங்களோட மனோ இச்சையின்படி உங்களோட இஷ்டப்படி நீங்க அதை லேசாக்கவும் வேண்டாம் அதை கஷ்டமாக்கவும் வேண்டாம் அதே நேரத்தில் மக்களுக்கு நீங்க வெறுப்படைய செய்யாதீர்கள் நன்மாராயங்களை மக்களுக்கு சொல்லுங்க மக்களுக்கு வெறுப்பையும் அவர்களுக்கு அதன் மீது கொடுக்கப்பட்டிருக்கிற சலுகைகளும் உங்களுடைய திணிச்சு மாற்றி அமைத்தீங்க என்றா அதெல்லாம் பொருத்தமாக இருக்க மாட்டாது சில சகாபாக்கள் ஒரு இடத்துல ஒன்று சேர்ந்தார்கள் ஒன்று சேர்ந்து சத்தியம் செய்தார்கள் நாம் மாமிசம் சாப்பிட மாட்டோம் நாங்கள் வெள்ளி ஆடைகள் அணிய மாட்டோம் நாங்கள் திருமணம் செய்ய மாட்டோம் என்று சகாவாக்கள் சத்தியம் செய்து கொண்ட செய்த நபியவர்களுக்கு எத்தே இந்த சகா வாக்களை நபியவர்கள் அழைத்துதான் இந்த சூரத்து மாயாவுடைய எண்பத்தி ஏழாவது திருவசனம் ஆமனு ஓ விஸ்வாசிகளேலும் அல்லாஹ் அலால் ஆகியவைகளை நீங்கள் உங்கள் மீது ஹராமாக்கிக் ஆனால் கண்ணியமானவர்களே இந்த தீன் உலகத்துக்குள்ளீன் எங்களுடைய இறுதி தூதர் மதீனாவுடைய கிரீடம் உலகத்திற்கு ரஹமத்தாக வந்த ரவி நபியின் அவர்களுக்கு பிறகு நபி வரப்போறது இல்லை அப்ப ஒரு லட்சத்துக்கு மேல அபிமார்கள் அனுப்பி இறுதி நபி அனுப்பினதுக்கு பிறகு இறுதி வேதத்தை அனுப்பினதுக்கு பிறகு புதிய ஒரு ஆயத்தை யாராலும் சேர்க்க முடியாது யாராலும் நீக்க முடியாது அந்த நூத்தி பதினாலு சுரத்துகளை யாராலும் ஒன்று அதிகரிக்கவும் முடியாது அதை குறைக்க முடியாது அது அப்படியேதான் இருக்கும் ஆனா இது உள்ளுக்குதான் எல்லாமே சட்டங்கள் எடுக்க வேண்டி வரும் அதுக்கு ரசல் அல்லா அலுவலம் அவர்களுடைய வாழ்க்கையில் நடந்த சஹாபாக்களை நபியவர்கள் அனுப்பி வைத்தார்கள் ஹைவருக்கு அனுப்பக்கூடிய நேரத்தில் நீங்க அசருடைய தொழுகையை பனு குறைவா என்ற இடத்துக்கு போயிட்டு தான் தொழுவணும் என்று நபியவர்கள் சொன்ன நேரத்தில் சஹாபாக்கள் அந்த பிரயாணம் செய்து கொண்டு போகும் பொழுது அசருடைய நேரம் வந்துவிட்டது இப்ப மனு குறைதாக்கு போனால் அசர் கவாவாகிவிடும் என்ன செய்வது என்ற இந்த தங்கடத்தில் ஆகின பொழுது ஒரு சாரார் தொழுதார்கள் ஒரு சாரார் தொலவில்லை தொழுதவர்கள் நபிக்க வழிபட்டார்கள் ஒரு செய்தார்கள்ல்ல சொல்லப்பட்டபொழுது காலவாதமும் வனுக்குறைலா வரும் வரைக்கும் நாம் சொல்லவில்லை நாங்கள் தொழுதுவிட்டோம் கலாவாகிவிடும் என்ற காரணத்தினால நபை அவர்கள் யார் மீதும் கடிந்து கொள்ளவில்லை இதனாலதான் உலமாக்கல் கண்ணியவானவர்களே இந்த ஆயிரத்தி நானூறு வருடங்களாக இந்த தேன் ஒரு குறுகிய காலத்துக்கு வந்த மார்க்கம் அல்ல ஒவ்வொரு காலத்திலேயும் மனித தேவைகள் வித்தியாசப்படும் அந்த நேரத்தில் வகை வரமாட்டாது குரானுடைய ஆயத்துக்கள்ல மாற்றம் செய்ய முடியாது அப்ப அதற்கு ரசூசல்லா வலிவ உம்மத்துக்கு வழிகாட்டினார்கள் நீங்க இப்படிதான் அந்த நேரத்தில் நடந்து கொள்ளணும் ரெண்டு ஆய்வின்படி ஒரு விஷயத்தில் ரெண்டு கருத்துகள் வரக்கூடிய நேரத்தில் அதில் முரண்பட்டு தர்க்கித்து விவாதித்து சண்டை செய்வது அல்ல தொலையை ரெண்டரை காசிலிருந்து மூன்ற காசு ஆக்க முடியாது மகர்புடைய மூன்ற காசை ரெண்டாக மாற்ற முடியாது ரெண்டாக மாற்ற முடியாது அது அப்படியேதான் இருக்கும் ஆனால் சில காலங்கள்ல சில நேரங்கள்ல சில சில பத்வாக்கள் தேவைப்படும் அந்த பத்வாக்களை எப்படி கொடுப்பது என்பதற்கு இந்த ஹாவர் செல்லும் ஒரு அடிப்படையாக வைத்து அந்த நேரத்தில் செல்லும் என்ன சொன்னார்கள் சில நேரம் ஆய்வில் சில பிள்ளைகள் வரலாம் ஒருவர் ஒரு ஆய்வு செய்து ஒரு கருத்தை முன்வைக்கலாம் இன்னொரு வேறொரு கருத்தை முன்வைக்கலாம் ஆனால் அவர்கள் அடிப்படையை வச்சு எடுத்த காரணத்தினால ரெண்டு பேருக்கும் நன்மை இருக்குது ஒருவருக்கு ஒரு நன்மையும் மற்றவருக்கு ரெண்டு நன்மையும் கிடைக்கும் செல்லும் அழகாக எங்களுக்கு வகுத்துவிட்டு சென்றிருக்கிறார்கள் இந்த அடிப்படையை வைத்துதான் சஹாபாக்கள் அபுபக்கர் அவர்களாக இருக்கலாம் அவர்களுடைய காலத்தில் பல சிக்கல்கள் வந்தன அதை அவர்கள் குரான் ஹதீஸ் சஹாபாக்கள் மசூரா ஆலோசனை இஸ்மா இவைகளை வைத்து தீர்ப்பு அளித்தார்கள் உமர் ரயிலானவர்களுக்கு பல பிரச்சனைகள் வந்தன அந்த நேரத்திலேயும் இதுதான் கடைபிடித்தார்கள் உஸ்மான் ரதையிலானவர்களும் இதுதான் செய்து வந்தார்கள் அல்லாஹுசாலா உலகத்துக்கு கொடுத்திருக்கக்கூடிய ஒரு மாபெரும் பாக்கியம்தான் இமாம் அபு ஹனீஹா இமாம் மாலிக் இமாம் ஷாபி இமாம் ஹம்பல் ரஹ்முஹமுல்லா இந்த நாலு இமாம்களும் அந்தந்த காலத்தில் அவர்களுடைய தியாகம் அவர்களுடைய இஹ்லாஸ் அவர்களுடைய முயற்சி அது அல்லாஹ் சாலா இன்றைக்கு ஒரு பெரிய ஹைர இந்த உமத்துக்கு ஏற்படுத்தியிருக்க அந்த அடிப்படையில் சில சில சந்தர்ப்பத்தில் சில சில விஷயங்கள் வரும்பொழுது உதாரணமாக ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னுல இந்த நாட்டில் ஒரு கன்ஸ்டிடியூஷன் அமைக்கிறது என்ற ஒரு தீர்மானத்தை எடுத்து அதுக்கு மக்களிடத்தில் ஆய்வுகளை கருத்துக்களை முன்வைக்க வேண்டும் என்று சொன்ன நேரத்தில் நாங்கள் ஜெயசில்லமா சார்பாக இந்த நாட்டுடைய கன்ஸ்டியூஷன் எப்படி அமைய வேண்டும் என்ற ஒரு சட்டம் குரான் ஹதீஸ் கிட்டத்தட்ட ஒரு விரிவான ஒரு ஆக்கம் இதை நாங்கள் முன் வச்சிருக்கிறோம் பத்து பக்கங்கள் கொண்டது இஸ்லாமிய அடிப்படைகளை ஒரு வாழ்க்கை எவ்வளவு பொறுமதியானது ஒரு உயிர் எவ்வளவு பொறுமதியானது மனிதனுக்கு அல்ல கொடுத்திருக்கக்கூடிய பகுத்தறிப்பு மனிதனுடைய சொத்து செல்வம் எவ்வளவு முக்கியமானது மனிதனுடைய மார்க்கம் மனித உரிமைகள் இவைகள் அடிப்படையாக வைத்து புரான் சுன்னா சஹாபாக்களுடைய வாழ்க்கை நபையவர்கள் மதியனால இதை எப்படி உருவாக்க முயற்சி எடுத்தார்கள் என்பதெல்லாம் ஒரு சட்ட உருவாக்கமுடைய நேரத்தில் ஆயிர வருடங்களுக்கு மேலாக வாழ்ந்து வரக்கூடிய முஸ்லீம்கள் இந்த நாட்டில் எப்ப ஒரு சட்டம் என்று தேவைப்படுகிறதோ அந்த நேரத்தில் முஸ்லீம்கள் பின்வாங்கியது கிடையாது என்பதை நாங்கள் எல்லாரும் மனதில் பதிவேத்துகிறோம் இஸ்லாம் மிக விரிவான மார்க்கம் இந்த நாட்டில் பத்து முஸ்லிம்களாக நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் சிறுபான்மையினர்களாக வாழக்கூடிய நேரத்தில் அந்த நாட்டில் முஸ்லீம்களுடைய அல்லது சிறுபான்மையினர்களுடைய உரிமைகள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் அதே நேரத்தில் பாகிஸ்தானை போல சவுதி அரேபியாவை போல அல்லது இஸ்லாமிய நாடுகளில் சிறுபான்மையினர்கள் வாழக்கூடிய நேரத்தில் அவர்களுடைய உரிமைகள் எப்படி பாதுகாக்கப்பட வேண்டும் என்ற இஸ்லாமிய இந்த விசால தன்மையை சுதானம்லாம் முசல்லா ஒளிவு செல்லும் இது ரெண்டையும் வழிகாட்டிவிட்டு போயிருக்கிறார்கள் மதீனாக நபி அவர்கள் ஒரு ஒரு கன்ஸ்டிடியூஷனை உருவாக்க பெரிய முயற்சி எடுத்து இன்று உலகத்தில் வாழக்கூடிய மாற்று மருத்துவர்கள் ப்ரொபஷனல்ஸ் ஆக சட்ட ஆளுமையுள்ளவர்கள் எங்க நாட்டில் முன்னைய காலத்தில் வாழ்ந்து மரணித்தீஜ வீரமந்திரி போன்றவர்கள் எல்லாம் இதை தொகுத்து எழுதி இருக்கிறார்கள் நவியவர்களுடைய மதீனாவுடைய கன்ஸ்டிடியூஷன் எவ்வளவு அழகானது என்பதாக சொல்லியிருக்கிறார்கள் அதனால் அந்த அடிப்படையில் எங்கிட்ட சில சில கேள்விகள் வரும் மார்க்க தெளிவுகளை எங்கள்கிட்ட கேட்பார்கள் அரசாங்கம் கேட்பாங்க அரசாங்கம் கேட்கக்கூடிய நேரத்தில் நாங்கள் மார்க்க சட்டத்தை சொல்லுவோம் அதை எடுத்து நடப்படுத்தப்படுத்துறதுக்கு எங்களால் என்னென்ன முயற்சிகள் ஏழுமோ பார்லிமெண்ட்டுக்கு நாங்கள் அதை கருத்தை முன்வைப்போம் சட்டம் ஆக்கக்கூடிய இடம் அதில் விரும்பக்கூடிய இஸ்லாமிய அடிப்படையில் வராத பட்சத்தில் அதுக்கு சுப்ரீம் கோர்ட்டுக்கு போக முடியுமா என்பதையும் நாங்கள் பார்ப்போம் முஸ்லீம்கள் என்ற அடிப்படையில் மனித உரிமைகள் என்ற அடிப்படையில் ஒரு சட்டத்தை வகுக்கும் அதில் அல்லாஹ் தாலா தந்திருக்கக்கூடிய இடம்பாடுகள் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு நான் எல்லா இடத்துல ஒரு துவா செய்தேன் அல்லா எனக்கு நாற்பது வருஷத்துக்கு பிறகு அதை நிறைவேற்றி தந்தார் என்ன ஒரு முஸ்லீம் அமெரிக்காவில் அங்க யுனை ஸ்லாசப்படுத்தி பேசினார் அந்த நேரம் நானும் துவா செய்தேன் யால்லா எனக்கும் இப்படி ஒரு சந்தர்ப்பை தந்தால் நானும் இதை போய் பேச வேண்டும் என்று இந்த வருடம் ஆரம்பத்திலையும் சென்ற வருடம் நவம்பர்லையும் எனக்கு அல்ல அந்த அவகாசத்தை முப்பத்தி ஒன்பது நாற்பது வருஷத்துக்கு நானும் நினைவால எனக்கு சந்த அங்க நடத்தில் ஒரு ஜும் அது பதிவு செய்யப்பட்ட இடத்துல உலகத்தில் சிறுபான்மை நாடுகளுக்கும் பெரும் பெரும்பான்மை நாடுகளில் வாழக்கூடிய முஸ்லிம்களுக்கும் எப்படி இஸ்லாமிய சட்டம் உருவாக்கப்பட வேண்டும் சகவாழ்வென்பது என்ன என்பதை நான் மிக தெளிவாக அங்கு முன்வைக்க அல்லா எனக்கு தந்த அந்த சந்தர்ப்பத்தை நான் அல்லாவுக்கு நன்றியாக செலுத்திக் கொள்ளேன் கன்யமா இருக்கிறேன் மார்க்கம் மிக விசாலமானது குறுகிய சிந்தனையோட كرهية فارويلة إذا يبقى الفتاة تختلف بإختلاف الأحوال والأشخاص والأزمان خالة نيرم صول أجب قدئين فتوة قلت يتياسة قدو أنا أنا ماركم يتياسة قدو منبذ ألّى أرور وردئي قردت ونداخركم أمرم إذن شيخ الحديث شيخ زكريا رحمه الله أبرغل صلقرار أبرغل صحيح معطا إمام مالك ذلكم اللي ذلك قرارك அவர்கள் சொல்கிறார்கள் என்னுடைய ஆய்வின்படி கட்டியதில் இருந்து சலாம் கொடுக்கும் வரைக்கும் இந்த நாலு இமாம்களுக்கு மத்தியில் இருநூறு மசாயல்கள் வித்தியாசம் இருக்குது கையை எங்க வைக்கணும் என்பதில் பல கருத்துகள் இருக்குது சலாம் எப்படி கொடுக்கணும் பல கருத்துகள் இருக்குது இடைப்பட்ட இடத்துல என்னென்ன ஓதணும் என்றதுல எப்படி அதுல நடந்து கொள்ளுமன்றும் போக்குடைய அந்த இடத்திலிருந்து வந்து அவர்கள் ஒரு கேள்வி பல கேள்விகளை கேட்ட நேரத்தில் ஒரு கேள்வி கேட்டார்கள் நவியுடைய காலத்தில் இந்த டெஸ்ட் பேபி இருக்கலயே நீங்க எப்படி தீர்ப்பு கொடுப்பீங்க அப்ப இந்த அடிப்படைகளை தான் நாங்கள் அவர்களுக்கு சொன்னோம் எங்க ரபி அவர்கள் எல்லா காலத்திலையும் மார்க்க தீர்ப்பு வழங்குவதற்குரிய அடிப்படைகளை தந்துட்டு போயிருக்கிறாங்க அதனால நாலு இமாம்களும் ஒரு விஷயத்துல உறுதியாக இருக்கிறாங்க குரான் முதலிடம் ஹரீஸ் இரண்டாவது இடம் இஸ்மா மூணாவது இடம் கயாஸ் நாலாவது இடம் இந்த நாலு மூலாதாரங்களை வைச்சு அடிப்படை ரிசார் வச்சுதான் ஒரு மார்க்க தீர் கொடுக்கப்படும் என்பது மிக தெளிவாக இருக்குது அதனால எப்பொழுதுமே நான் ஒரு மார்க்கம் இந்த நாட்டில் பலரையும் கேட்பாங்க தீவிரவாதிகளுடைய அந்த ஜனாதாவை அடக்கம் செய்யறதா சொன்ன நேரம் நாங்கள் ஜிமந்திரமா கொடுத்த சத்வா எந்த சத்துவ கொடுத்தோம் நாங்கள் இதை பொறுப்பெடுக்க மாட்டோம் நீங்க அடைக்கொள்ளுங்க ரம்ேரம் க்கும் வரக்கூடாது ரத்தம் எங்க ஆனா ரம்ரக்கூடிய நேரத்தில் அது மார்கத்தில் கூடாது என்று சொல்றாங்க இது நவீன காலத்தில் இப்படி ஒன்று இருக்கில்ல கிறிஸ்டின் ரத்த தானம் இப்படி செய்யற சூழல் ஒன்று இருக்கில்லை அப்ப நாங்க உலமாக்கல் ஒன்று சேர்ந்து அது உலகத்துடைய உலமாக்கள் ஷேபுலா அசருடைய மக்காவுடைய ஜித்தாவுடைய பாகிஸ்தானுடைய இந்தியாவுடைய கலெக்டிவ் பத்துவா ஒரு தனிப்பட்ட நபருடைய பத்துவா இல்ல இலங்கையும் கலெக்டிவ் பத்துவாவை தான் பத்துவாவாக அது நாடி வருகிறது அம்பத்தாறு உலமாக்கள் இருந்து பல அமைப்புகளை சேர்ந்தவர் பல மதுரங்களை சேர்ந்தவர் இருந்துதான் இந்த நாட்டில் ஷாபி மகவின் இந்த நாலு அடிப்படைகளை வைத்துதான் தீர்ப்புகள் வழங்கப்பட்டு வருகின்றன இதை ஒவ்வொருவரும் மதிச்சு பழக தன்னுடைய மார்க்கத்துக்கு வெற்றியை அடைய முயற்சி எடுக்க வேண்டும் அந்த அடிப்படையில் பதினாறாம் திகதி சண்டை ஞாயிற்றுக்கிழமை எங்களுடைய அரசாவுடைய நாள் நாளைக்கு சனிக்கிழமை மக்களுடைய அரசாவுடைய நாள் சில இடங்களில் ஆஸ்திரேலியாவில எல்லாம் ரெண்டு நாள் வித்தியாசமாகிறது அவர்களுக்கு நிர் வித்தியாசமாக செய்திருக்கும் இங்க பெருநாள் கொண்டாட கூட அவர்கள் அரசா கொண்டாடுறோம் கொண்டாடக் கூட நாங்க அரசா கொண்டாடுறோம் இது ஒரு பிரச்சனைகள் இதற்றுமைக்குரிய வழியாக மக்களுக்கு பேசி உங்களுக்கு வாட்ஸ்அப்பும் இதுவும் கிடைச்சிருக்கிறதுனால ஒவ்வொருவரும் சட்டத்தை பேச ஆரம்பிச்சா ஒரு சின்ன துண்டு எடுத்துக்கொண்டு அதை விமர்சிக்க ஆரம்பிச்சா மார்க்கத்தை குச்சப்படுத்தக்கூடிய நிலைமைக்கு நீங்க ஒவ்வொரு விஷயத்தையும் தான் அல்லது முப்பத்தஞ்சு நிமிஷம் இந்த கொஞ்சம் நேரம் இருக்கிறதுனால அது முப்பத்தஞ்சு நிமிஷமாக இருக்கும் இல்ல இதை விட சுருக்கமாக எல்லாத்தையுமே சொல்ல முடியாது சுருக்கமாக என்ன சொல்லுவோம் இந்த நாட்டுடைய அரபாவுடைய நோன்பு சனிக்கிழமை அல்ல ஞாயிற்றுக்கிழமைதான் மக்களுடைய அரபாவுடைய நோன்பு அது சனிக்கிழமை அரபாவுடைய அது சனிக்கிழமையாகத்தான் இருக்கும் இது வித்தியாசம் உலகத்திற்கு இருந்து கொண்டேதான் இருக்கும் இதை மாற்ற முடியாது மாற்ற முயற்சி எடுக்க சவுதியில் உள்ள அந்த ஃபிக அறிஞர்கள் அங்கு வாழ்ந்து வர்ணித்துமின் ரஹமுல்லா போன்றவர்கள் இன்னும் அசருடைய உலவாக்கள் இன்னும் இலங்கையுடைய பத்வா விரிவாக பல கட்டத்தில் பல சந்தர்ப்பத்தில் உங்களுக்கு விருப்பமா இருந்தா நீங்க நாளைக்கு நோபுடிங்க நான் இன்றைக்கு நோபுடிங்க ஒன்பது நாள் நீங்க நோக்கிடிச்சிருக்கலாம் சிறப்பாக இருந்திருக்கும் ஆனா இதெல்லாம் படுத்துறதுக்குரிய விஷயம் அல்ல பிராந்தியத்துக்கு அடிப்படையில புறையுடைய அடிப்படையில சனி முஸ்லீமுடைய ஹதீஸை நான் பல சந்தர்ப்பத்தில் விவரிச்சிருக்கிறேன் அதனால கண்ணியமானவர்களே எங்களுடைய அரபாவுடைய நோம்பு அது ஞாயிற்றுக்கிழமை வரப்போகிறது நாளை சனிக்கிழமை நீங்க விரும்பினால் அதுலையும் பதினஞ்சாம் திகதி பதினாறு ரூபாய் பிடிக்கலாம் எங்களுக்கு பெருநாள் சிங்கக்கிழமையாகத்தான் இருக்கும் ஆஸ்திரேலியாவுக்கு அது அரபாவுடைய நாள் அது பதினேழாக சிலர் அதிலையும் ரெண்டு கருத்துள்ளவர்கள் இருப்பார்கள் இப்படி பல நாடுகளில் இருக்கிறது இதுதான் உலமாக்களுடைய தீர்ப்பென்ற காரணத்தினால இதை எடுத்து நாம் செயல்படுத்த வேண்டும் அடுத்ததாக கண்ணியமான இந்த நாட்டுக்கு இந்த மாடறுப்பு ஆடறுப்பு சம்பந்தமாக ஒரு தனி அக்ட் இருக்கிறது அந்த அக்டின் படி சில கலுகைகள் இந்த நாட்டில் தரப்பட்டிருக்கிறது இந்த நாட்டில் ஆடு மாடு அறுப்புகள் அது சர்வசாதாரணமாக பல இடங்களிலேயும் நடந்து வருகிறது அந்த அடிப்படையில் எங்களுடைய நாட்டில் வாழக்கூடிய முஸ்லீம்கள் எல்லா காலத்திலையும் இந்த குர்பானுடைய அமலை சிறப்பாக செய்து வந்திருக்கிறார்கள் அஹமது இல்லா அல்லாவுக்கு நாங்கள் இதை சுகசெய்ய கடமைப்பட்டு மஜபின் அடிப்படையில் இது ஒரு சுண்ணம் அக்கதாவாக கட்டாயமான சுாக இருக்கிறது அடிப்படையில் இது ஒரு வாஜு பருந்துக்கும் சுண்ணாக்கு இடையில வாஜுடைய அந்தஸ்தை பெறுகிறது அந்த பொருவான் கொடுத்து அதை அர்ப்பிறாக என்று அல்லாஹு தாலா நகர் செய்யுமாறு ஒட்டகத்துக்கு அல்லாஹால சொல்லிருக்கிறார் செல்லம் அவர்கள் இந்த விஷயத்தை தன்னுடைய வாழ்நாளில் நடைமுறைப்படுத்தி காட்டியிருக்கிறார்கள் வசல் அல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் அவர்களுடைய இந்த அமலை சஹாபாக்கள் பல ஹதீஷ்கள் முகாரி முஸ்லீம் போன்றவர்கள் பதிவு செய்திருக்கிறார்கள் அதில் நபிசல்லாஹூ அலி வசல்லம் அவர்கள் வெள்ளை நிறமுடைய கொம்புள்ள இரு செம்மறி ஆடுகளை எடுத்து தனது காலை அதனுடைய கழுத்தில் ஓரத்தில் வைத்து பிஸ்மில்லாஹி அல்லாஹு அக்பர் என்று கூறி வசல் அல்லாஹு அலி வசல்லம் அவர்கள் அறுத்திருக்கிறார்கள் என்பதாக ஜாபிர் அப்துல்லா ருதெயலான் அவர்கள் அவர்களுடைய இன்னும் ஒரு பதிவில் வருகிறதே நபி அவர்கள் ஹஜ் போன நேரத்தில் வதாக போன நேரத்தில் சுமார் நூறு ஒட்டகைகளை எடுத்துட்டு போறாங்க அந்த நூறு ஒட்டகைகளை நபிவங்க எடுத்துட்டு போன இடத்துல அறுபத்தி மூணு ஒட்டகைகளை தந்தை கையால் அறுத்தாங்க சுமார் அதனுடைய விசேஷத்தன்மை நபிவங்க அந்த ஒட்டகத்தை நகர் செய்யணும் அடிக்கணும் அந்த கத்தியப்படி தூக்கும் பொழுது ஒவ்வொரு ஒட்டகமும் தந்த களத்தை கத்திக்கிட்டு கையால எனக்கு நகர் நடக்க போகிறது ஒட்டகைகளை நபியவர்கள் நகர் செய்ததுக்கு பிறகே சுகா அல்லா எஞ்சுள்ள முப்பத்தி ஏழு அலிறுதிய அறுபத்தி மூணு வயதில் மௌத்தாக போகிறேன் என்ற ஒரு அடையாளமாகவும் இருக்கலாம் என்றே உலமாக்கல் இதுக்கு விளக்கம் சென்றிருக்கிறார்கள் கன்யவானே வசதி உள்ளவர்கள் இந்த நாட்டில் சில மக்கள் வருஷத்தில் ஒருமுறைதான் மாமிசம் சாப்பிடுகிறார்கள் நீங்க எல்லாத்தையும் கொள்முலதான் அறுத்து கொடுக்கணும் என்றது இல்லை நீங்க ஒருபாடுதான் கொடுக்கணும் என்றது இல்லை அல்ல உங்களுக்கு வசதி தந்திருந்தா ரெண்டையும் கொடுக்கலாம் மூணையும் கொடுக்கலாம் கடல் எடுத்து நீங்க கொடுக்கணும் என்றதும் உங்களுக்கு கஷ்டங்கள் இருந்தா அதுக்கு சுனமாக்குதா சாஹி அடிப்படையில் சாஹி மதவுடைய அடிப்படையில் அதை நீங்க தவிர்த்து கொள்ளலாம் நீங்க வேற தர்மங்களை செய்யலாம் உங்களுக்கு இன்றைக்கு பிறநாள் பதினேழாம் தேதி பதினெட்டு பத்தொன்பது இருபது இந்த நாட்களில் உங்களுக்கு அல்ல ஒரு ஆடை அறுக்கக்கூடிய முப்பத்தி ஐயாயிரம் ரூபாய் பெறுமதியான பணத்தை அல்லது நாற்பதாயிரம் ரூபாய் ஒரு ஆடு இருக்கிறதுக்கு எவ்வளவு தொகை ஒன்று வருமோ சில கிராமங்கள்ல எடுத்தீங்கன்னா வில குறைவாக இருக்கும் அந்த அளவுக்கு உங்களுக்கு வசதி இருந்தா அந்த இடத்துல கொடுத்து அறுக்கிறதை நீங்களே நின்று அறுக்கிறது சிரமமாக கஷ்டம் இல்ல சுண்ணத்தாக இருக்கும் இல்ல யார வச்சு அறுத்து கொடுக்கலும் என்றால் நல்லதாக இருக்கும் அதனால யாருக்கு அதை இருபத்தையோம் முப்பதாயிரம் நாற்பதாயிரம் அதை சகித்துக் கொள்ளக்கூடிய பல வசதி இருக்குமோ அவர்கள் மீதுதான் சாபி மதப்படி சுண்ணத்து மக்கதாவாக இருக்கும் என்பதை கூறிக்கொண்டு அந்த அமலை மிக ஒரு சிறப்பான சுனத்தாக செய்ய முன்வர வேண்டும் என்பதையும் நான் இங்கு கூறிக்கொள்ள விரும்புகிறேன் கண்ணியமானவர்களே இந்த சுண்ணத்து உலகையா என்ற இந்த சுண்ணத்து இஸ்லாம் ஒரு மிக அறிவுபப்பூர்வமான ஒரு மார்க்கம் என்றத வெளிப்படுத்திக்கிறேன் பாருங்க நாங்க யாரெல்லாம் குர்பான் கொடுக்கிறோமோ முடியறது நவற்றது தாடிகளை கத்திரிக்கிறது இவைகள் ஒரு சுண்ணத்தாக இருக்கும் அதை செய்யாமல் இருக்கிறது இப்ராஹிம் அலிஸ்லாம் கத்திய வச்சு மகண்ட களத்துல அறுக்க பார்த்தாங்க அல்ல தானே அதை விட இல்ல அல்ல எதிர்பார்த்தது என்னவே இந்த மகனுக்கு இந்த தாய்க்கே இந்த கணவனுக்கே அல்லாவுடைய கட்டளையின் மகத்துவம் இருக்குதா சுஹான் அல்லா அல்லாவுடைய கட்டளையின் மகத்துவம் நிறைந்த நபியாக நபியுடைய மகனாக நபியுடைய மனைவியாக அவர்கள் மூணு பேரும் காட்சி அளித்தார்கள் இதுதான் இந்த ஹஜ்ஜுடைய காலம் நமக்கு தரும் ஒரு பிரதானமாக ஒரு வழிகாட்டலாக இருக்கிறது எந்த ஒரு விஷயத்திலேயும் இதை நாம் அறிவுபூர்வமாக பெற்றுக்கொள்ள வேண்டும் ஒரு முஸ்லீமாக இருக்க வேண்டும் வசதி படைத்தராக இருக்க வேண்டும் பருவ வயதை அடைந்தவராக இருக்க வேண்டும் புத்தி சுவாதி உள்ளவர்கள் உள்ளவராக இருக்க வேண்டும் நிறைவேற்றது சூரியன் உதயமாகி பெருநாள் தொழுகையையும் இரு குத்வாக நிகழ்வுக்கு தேவையான நேரம் சென்றதில் இருந்து துல்ஹா பத்தொன்பதாம் சூரியன் மறையும் வரை அது நிறைவேற்றலாம் அப்படின்னா மகரி வரை இந்த பத்து ஜமா தொகைக்கு பிறகு தொலகைக்கு பிறகு ஆரம்பித்து பதினொன்னு பன்னெண்டு இந்த மூணு நாட்கள் அனுமதி இருக்கிறது யாரு மாசத்துல மூணு நோம்பு பிடிப்பாங்களோ பதிமூணு பதினாலு பதினஞ்சு பதினெண்டு பதிமூணுல நோம்பு பிடிக்கிறது ஹவா அந்த மாதாண்டம் பிடிக்கிற நோம்பும் பதிமூனாம் அன்று பிடிக்கக்கூடாது அதுக்கு பதினாலு பதினாறுல அந்த மூணு நோன்பையும் பிடித்துக் கொள்ள வேண்டும் என்பதையும் விரும்புகிறேன் அந்த ஒதுகியாவுக்கு தகுதியான பிரயாணிகள் என்று வரக்கூடிய ஊனமுற்ற பிரயாணிகள் அது குருட்டு தன்மை உறுதி செய்யப்பட்ட பிரயாணிகள் நோய்வாய்பற்றுள்ள பிரயாணிகள் வயது முதிர்ந்த ஆரோக்கியமற்ற பிரயாணிகள் பைத்தியம் பிடித்த பிரயாணிகள் காது மற்றும் உறுப்புகள் துண்டிக்கப்பட்ட பிரயாணிகளை இந்த ஆறு மிருகங்களையும் ஒகையாக கொடுப்பதை முற்றாக தவிர்த்து கொள்ள வேண்டும் சகோதரன் ஒட்டகம் அது மக்காக்கு போக்கூடியவர்களுக்கு பிற நாடுகளில் உள்ளவர்களுக்கு அந்த சந்தர்ப்பம் கிடைக்கிறது அஞ்சு வருடம் பூர்த்தியாக இருக்க வேண்டும் மாடு வெள்ளாடு வந்து அது ரெண்டு வருடங்கள் பூர்த்தியானதாக இருக்க வேண்டும் செம்பேறி ஆடு ஒரு வருடம் பூர்த்தியாவதாக இருக்க வேண்டும் அந்த மாமிசத்தை தமது உணவுக்காக உறவினர் அயலாரும் வேண்டி ஏழைகளுக்காக கொடுக்கலாம் ஒரு ஆடையோ ஆடையை அறுத்தா தான் ஒரு பகுதி எடுத்துக்கொண்டு ஒரு மாட்டில் ஏழு பகுதி இருக்கும் என்றால் தனக்கு ஒரு சின்ன பகுதி என்றாலும் அவர் சாப்பிட்ட பிறகு மற்ற எல்லாத்தையும் தர்மம் செய்தது ஆக ஏற்றமாக இருக்கும் இல்லாண்டியாவது மூடாக பிரித்துக்கொள்ளலாம் தனக்கு ஒரு பகுதி அந்த குடும்பத்துக்கு ஒரு பகுதி அதுல தனவந்தர்களுக்கும் கொடுக்கலாம் பிரச்சனை இல்லை வசூல் இது உதுகையா கட்டாயப்படுத்திக் கொள்ளாத சுண்ணத்தான சில நேரம் சிலர் நெய்யத்தை வச்சு கட்டாயமாக பாஜமாக கொடுப்பேன் நெய்யத்தை வச்சா அவரும் சாப்பிடுறதில்லை மற்றவர்களுக்கும் கொடுக்கறதில்ல பொதுவாக இந்த உதுகையாவுடைய சுண்ணத்தை யாரெல்லாம் மக்கதாவாக நிறைவேற்றுகிறார்களோ அவர்கள் உதகையாவாக சுண்ணக்காக கொடுக்கும் பொழுதே அவர்கள் சாப்பிடலாம் மற்றவர்களுக்கும் கொடுக்கலாம் அதை மூணாக பிரித்துக்கொண்டு தனக்கு ஒரு பகுதி குடும்பத்தில் பகுதி ஏழைகளுக்கு ஒரு பகுதி இல்லன்னா தனக்கு மாத்திரம் ஒரு சாப்பாடுக்கு ஒரு சின்ன பகுதி எடுத்துக்கொண்டு முழுதாக கொடுத்து விடுவது அதுவும் சிறந்ததாக இருக்கும் அந்த விஷயத்தை வெளிப்படுத்தியிருக்கிறார்கள் உறுதியாக கொடுப்பவர்கள் கவனத்தில் எடுக்க வேண்டிய பிராணிகள் அறுப்பது சம்பந்தமாக நாட்டு சட்டங்களை எப்பொழுதும் கவனிக்க வேண்டும் நமது நாட்டில் அறுவைக்கின்ற ஒரு சட்டம் உள்ளது அச்சத்தை நாட்டு பிரஜைகள் என்ற வகையில் நாம் கவனத்தில் கொள்ள வேண்டும் அதில் மிருகத்தின் உரிமைக்கான சான்றிதழ் மாற்றை விமர்சித்து சுகார அட்டாட்சி பத்திரம் போன்ற ஆவணங்களை முன்கூட்டியே தயாரித்தல் வேண்டுமென்ற சகோதரத்திலே சரியத்துடைய விஷயத்தையும் என்ன ஒரு சென்சிட்டிவான விஷயம் சில நேரம் மாடுகளை ஏற்றி வரக்கூடியவர்கள் அதுக்குள்ளே இந்த கருவு சீட்டுகள் இல்லாத நேரத்தில் பத்து ஏற்ற வேண்டிய விதத்தில் இருபது ஏற்றினா அங்கு உங்களுக்கு சட்டத்தின்படி நீங்க குற்றவாளி ஆக்கி யாருடைய உதவியாக கொடுக்க போறீங்களோ அதை கொடுக்க இயலாத நிலைமை உருவாகும் அந்த நிலைமைகளுக்கு எங்களுடைய நாட்டில் ஒரு சட்டம் இருக்கும் பொழுது அதை எல்லாரும் மதிச்சி நடப்பது மிக அவசியமாக இருக்கும் இந்த நிலமையை எல்லோரும் பேணிக் கொள்ளுமாறு மிக அன்பாக வேண்டிக் கொள்கிறேன் கண்ணியமாக இது தவிர இதெல்லாம் எனக்கு விரிவாக சொல்வதற்குரிய நேரம் நான் சுருக்கமாக சில விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் அடுத்தது நாங்கள் அடைய இருக்கிறோம் பதினைந்தாம் தேதி பெருநாள் பெருநாள் அன்று சில விஷயங்களை நகை செய்ய வேண்டும் சொல்லுவது காலிலிருந்து குளித்துக் கொள்வது தம்மிதம் காணப்படும் சிறந்த ஆடைகளை அணிந்து கொள்வது அந்த வாசன சிரதயங்களை பூசிக்கொள்வது உணவருந்தாமல் தொழுகைக்கு சமூகம் அளித்தது பெரும் தொழுகை நிறைவேற்றுவது அதே நேரம் வசதி உள்ளவர்கள் நிறைவேற்றுவது இந்த ஏழு வகையான சுண்ணத்துகளை இந்த வரக்கூடிய பதினேழாம் திகதி நாங்கள் நிறைவேற்றலாம் முதலாவது தகவலில் ஈடுபடுவது மேலாம் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் அல்லாஹூ அக்பர் அல்லாஹு அக்பர் வல்லஹம் என்று மக்கள் கல்வியாவை சொன்னவர்களாக மினாவை நோக்கி போய்கொண்டிருக்கிறார்கள் நாளை அரபாவுடைய தினத்தில் எல்லோரும் ஒன்று சேர இருக்கிறார்கள் அல்லா இந்த வருஷத்துடைய என்ற அந்த கல்வியாவை சொல்லக்கூடிய பாத்தியத்தை இந்த வருஷம் உள்ள பலஸ்தீன மக்களுக்கும் அல்லாஹ் ஆயிரக்கணக்கான فلسطین மக்களும் மிக கவலைப்பட்டுக் கொண்டிருக்கிறார்கள் ார்கள்த்தை மட்டும் செய்திருக்கிறோம் இந்த நாட்டில் பெரும் போய் சேர வேண்டும் என்பதை பிரார்த்தனையாக செய்து கொண்டு மேலான சகோதரர்கள் அல்லா எனக்கும் உங்களுக்கும் இந்த உஹியா இந்த துல் ஹெஜ்ஜா இந்த ஈது அபா இந்த சிறப்பான நபையவர்கள் உடைய அமல்களை செய்யக்கூடிய பாக்கியத்தை எல்லா எனக்கும் உங்களுக்கும் நசிவாக்க வேண்டும் என்று நான் ஞாபகப்படுத்திக் கொள்ள விரும்புகிறேன் இன்று நான் பல விஷயங்களை சொல்லியிருக்கிறேன் ஒன்னாவது எங்களுடைய மார்க்கம் அது உலகளாவிய ரீதியில் வந்தது எங்களுடைய ரவி இறுதி தூதராக வந்தவர்கள் அலி வசல்லாமர்கள் விட்டு சென்ற இந்த எமக்கு அல்லாஹ் தந்த புரானையும் ரவி அவர்களுடைய பத்து லட்சமாக ரஹமுல்லா ஆறு லட்சமாக இமாம் முஹார் ரஹமுல்லா அஞ்சு லட்சமாக அபுதா ரஹமுல்லா அவர்கள் தொகுத்து கொடுத்ததை இமாம் அபு ஹலீஃபா இமாம் ஷாஃபி இமாம் மாலிக் இமாது ஹம்பல் போன்றவர்கள் அழகாக தொகுத்தை சட்டமாக தந்திருக்கிறார்கள் அந்த வரையறைக்குள்ள கொண்டுதான் இந்த நாட்டில் பெரும்பான்மையாக வாழக்கூடியவர்கள் ஷாபி மதவை என்ற ஒரு சாரணவி மதவை சேர்ந்த வேறு சிற மதம் உள்ளவர்களும் நாலு மதவில உள்ளவர்களும் இங்கு இருப்பார்கள் அதை மதித்து அந்த சட்டங்களை தர்க்கம் விவாதமாக ஆக்கிக் கொள்ளாமல் இந்த வீடியோக்கள்லையும் இவைகளையும் தவறாக பகிர்ந்து கொள்ளாமல் அழகான முறையில் எங்களோட மார்க்கத்தை புரிஞ்சு முயற்சி எடுக்க வேண்டும் இரண்டாவதாக அரபாவுடைய நோன்பை நாம் ஞாயிற்றுக்கிழமை நோட்போம் அதே நேரத்தில் சனிக்கிழமை வேண்டும் என்றாலும் இந்த ரெண்டாக நீங்கள் நோட்டுக் எப்படி இந்த மாசத்துல உங்களுக்கு ஒன்பது நோன்பு சொன்னதாக இருந்ததோ அது ரெண்டாகவோ உண்டாகவோ நீங்கள் அதை ஞாயிற்றுக்கிழமை ஒன்றாகவும் நோட்டுக்கொள்ள முடியும் அடுத்ததாக உபகையாக கொடுக்கக்கூடியவர்கள் இந்த நாட்டுடைய சட்டத்தை மதித்து அதுக்கு யாருக்கு கடுமை இருக்கிறதோ சுன மக்கதாவாக இருக்கிறதோ அந்த சுண்ண மோக்கதாவை நல்ல திருப்தியுடன் அதை நிறைவேற்றுவதற்கு எல்லோரும் முன்வர வேண்டும் அதே நேரத்தில் பெருநாளை நாங்கள் சிங்கக்கிழமை கொண்டாட இருக்கிறோம் அந்த பெருநாளுடைய நாள் ஒரு சந்தோஷமான நாள் அந்த நாளை அல்லாவுடைய அந்த சட்டங்களை நிறைவேற்றியவர்களாக அல்லாவுடைய கட்டளைகளை நவையுடைய சுண்ணாக்களை பேணியவர்களாக எங்களுடைய எல்லா நேர துவாக்கல்லையும் உலகத்தில் நடக்கூடிய அநியாயங்களிலிருந்து உலக நாட்டில் எல்லோருக்கும் அநியாயத்திலிருந்து விமர்சனம் கிடைக்க வேண்டும் குறிப்பாக முஸ்லீம் உம்மாவுக்கு அதிலும் குறிப்பாக பலஸ்தீன மக்களுக்கும் அதிலிருந்து விமர்சனம் கிடைக்க வேண்டும் யாரெல்லாம் இந்த ஹஜ்ஜுக்கு போயிருக்கிறார்களோ அவர்களுடைய ஹஜ்ஜை கபூல் செய்து நமக்கும் அல்லா மக்காவுடைய அந்த தியாரத்தையும் மதீனாவுடைய தியாகத்தையும் அல்லாவுடைய பாதையின் மரணத்தையும் மதீலாவுடைய மௌத்தையும் எங்களுடைய சப்பு தவறுகளை மன்னிப்பாயாக குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக ஈமனுடன் வாழ்ந்து ஈமனுடன் மரணிக்கு சிறுவ சிவாயாக யாரா எங்களுடைய சப்பு தவறுகளை மன்னிப்பாயாக குற்றங்குறைகளை மன்னிப்பாயாக யாரா எங்களுடைய எல்லா காரியங்களுக்கும் பொறுப்பாக இருப்பாயா மறைமுகமான உதவியை செய்வாயாக இந்த நாட்டு முஸ்லிம்களை எல்லா தைரியமாக ஈமானுடன் அஸ்லாப்புடன் உன்னுடைய ரவியுடைய அன்புடன் எல்லா இஸ்லாமிய அடிப்படைகளை புரிந்தவர்களாக ஒற்றுமையுடன் சகவால்வை கட்டியெழுப்ப கூடிய உம்மத்தாக எங்களை ஆச்சரிவாயாக எங்களோட கவலை துன்பங்களை போக்கிடுவாயாக எல்லா எமக்கு எங்களோட தொழில உத்தியோகத்தில் வறுக்க செய்வாயாக இந்த வருடத்தின் ஹஜ்ஜை நீ கபூல் செய்வாயாக உலகாவிய உம்மத்துடைய ஹஜ்ஜை அரபாவுடைய மைதானத்தில் அவர்களுடைய இந்த இந்த துவாவை நீ ஏற்று உலகத்துக்கு சாந்தியும் சமாதானமும் வருவதற்கு நீ வகைத்தருவாயாக பிலஸ்தீன மக்களுக்கு விமோசனத்தின் தருவாயாக யாரெல்லாம் பிலஸ்தீனில் இருந்து அந்த அந்த அரப்பாவுடைய மைதானத்தில் கூட போகிறாரோ ஆயிரக்கணக்கான மக்கள் அவர்களுடைய அஜய் கபூல் செய்து பலஸ்தீனத்துக்கு ஒரு விடுதலை தருவாராக காட்சிகளை கண்டு கொண்டிருக்கிறோமோ எங்களால் துவாரை தவிர வேணும் செய்ய முடியாத ஒரு நிலைமையில் இருக்கிறோம் எங்களை கண் முன்னுக்கே இந்த நிலமையை மாற்றி நாமும் அதில் போய் பங்கு பெற கருவை செய்வாயாக இதில் ஈடுபடக்கூடிய அநியாயக்கார அட்டகாச உள்ளவர்களுக்கு இதாயத்தில் என்றால் நீவே அவருக்கு பொறுப்பாக இருப்பதாக நீ அவர்கள் ஒவ்வொருவரையும் உனக்கு உன்ன சக்தி கேட்ப அவர்களுக்கு புரிய காரியத்தை செய்வதாக பகிர்ந்தாவல் இல்லாதேன்